அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் நம் பங்கு மிக அவசியமாகும் உலக சுற்றுச்சூழல் ஆண்டுதோறும் ஜூன் ஐந்தாம் நாள் கொண்டாடுகிறோம் சுற்றுச்சூழலை பாதுகாப்பாக வேண்டும் என்பதை வலியுறுத்தும் நோக்கத்துடன் தான் நாம் ஆண்டுதோறும் சுற்றுச்சூழல் தினத்தை கொண்டாடுகிறோம் இயற்கையும் உயிரினங்களும் நன்கு சுற்றுச்சூழலை அவசியம் பேண வேண்டும் புகை நமக்கு பகை என்பதால் நாம் நமது இரண்டு சக்கர வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்கள் இவற்றை நல்ல கட்டுப்பாட்டில் அவ்வப்போது பழுது நீக்கி புகை வராமல் சரியாக பராமரித்து வைத்துக் கொள்ள வேண்டும் தொழிற்சாலைகள் வாகனங்கள் அனல் மின் நிலையங்கள் அணுமின் நிலையங்கள் வெளியேற்றும் புகையினால் காற்று மாசடைந்து ஓசோன் படலம் ஓட்டையாகிவிட்டது அதனால் அதிக வெப்பத்தினால் இன்று நாம் தவிக்கிறோம் வாகன பயன்பாட்டை தேவையான நேரம் பயன்படுத்தி கால்நடையாக செல்ல வேண்டிய இடத்திற்கு நாம் நடந்தே செல்லலாம் மூலிகை தாவரங்களை அதிகமாக வளர்க்கலாம் அதிகமாக மரங்களை வளர்க்கலாம் இதன் மூலம் சுற்றுச்சூழலை பாதுகாக்கலாம் தொழிற்சாலை நிறுவும் போதே வாரியத்தின் விதிகளின்படி அமைக்க வேண்டும் தொழிற்சாலைகளை நிறுவும் பெருநகர வளர்ச்சி குழுமம் மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் போன்றவற்றின் அனுமதி அறிவுரையை பற்றி அமைக்க வேண்டும் இவ்வாறு விதிமுறைகளை மீறுபவர் மீது அரசு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் தொழிற்சாலையில் இருந்து வெளியேறும் கழிவு நீரில் சுண்ணாம்பு சேர்த்து நச்சுத்தன்மையை நீக்கி வாய்க்கால் வழியே வெளியேற்றலாம் இயற்கை உரங்களை பயன்படுத்தலாம் பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்தாமல் இயற்கை முறையில் தயாரித்த பொருட்களை பயன்படுத்தலாம் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து விடாமுயற்சியுடன் செயல்பட்டு சுற்றுச்சூழலை ஒன்றுபட்டு காக்க வேண்டும் விடாமுயற்சியை கடல் அலைகளிடமும் கடமை தவறாமையை கதிரவனிடமும் குளிர்ச்சியை நிலவிடமும் உத்வேகத்தை காற்றாற்றிடமும் புன்சிரிப்பை பூக்களிடமும் சுறுசுறுப்பை எறும்புகளிடமும் சேமிப்பை தேனீக்களிடமும் பொறுமையை பூமியிடமும் கருணையை இயற்கையிடமும் கற்றுக்கொள்ளலாம் அடுத்த பத்த பூமி இப்பொழுது இருப்பதை விட நான்கு மடங்கு வெப்பம் அதிகரிக்குமா இமயமழையும் முயல் வேகத்தில் உருகிக்கொண்டு இருக்கிறது அதனால் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து போராடினால்தான் புவி வெப்பமயமாதலை தடுக்க முடியும் மரங்களை அதிக அளவில் நட்டு வைக்க வேண்டும் மரங்களை அதிக அளவில் நட்டு வைத்து பாதுகாத்து பராமரிக்க வேண்டும் தோட்டம் இல்லாதவர்கள் மரம் வசதி இல்லாதவர்கள் பொது இடங்களில் சாலை ஓரங்களில் மரங்களை நட்டு பாதுகாக்கலாம் தண்ணீரையும் சிக்கனமாக சேமிக்க வேண்டும் மழைநீர் சேமிப்பு தொட்டி அனைவரும் வைக்க வேண்டும் பிளாஸ்டிக்கை அவசியம் தவிர்க்க வேண்டும் நாம் நம் வீட்டை போலவே நமது சுற்றுப்புறத்தையும் சீர்கடாமல் பாதுகாக்க வேண்டும் சுத்தம் சோறு போடும் சுகாதாரம் ஆரோக்கியம் தரும் எனவே சுற்றுச்சூழல் பாதுகாப்பதில் ஒவ்வொருவரின் பங்களிப்பும் நிச்சயம் இருக்க வேண்டும் ஆசற்ற காற்றை தீதற்ற வாழ்வை தரும் ாம் சுவாசிக்கும் காற்றும் தூய்மையாக இருத்தல் மிக மிக அவசியம் எனவே காற்றை நாம் மாசில்லாமல் வைத்துக் கொள்வதில் நம் அனைவருக்கும் பங்குண்டு வாகனத்தை மிக அவசியமான இடங்களுக்கு மட்டும் பயன்படுத்தி சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் சுற்றுச்சூழலுக்கும் காடுகளுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு எனவே காடுகளை நாம் பாதுகாப்போம் பூங்காக்கள் வீட்டுத் தோட்டம் மாடித்தோட்டம் போன்றவற்றை அமைத்து தூய்மையான சூழலை உண்டு பண்ணுவோம் வீட்டு வாசலில் துளசி செடிகள் அரளிச்செடிகளை அதிகமாக வளர்த்து சுத்தமான காற்றை பெறுவோம் புண்கள் மரம் வேப்ப மரம் அரச மரம் போன்றவைகளை அதிகமாக வளர்ப்போம் கூறான இலைகளுடைய மரங்களும் புதர் செடிகளும் சுற்றுச்சூழலுக்கு பெரும்பயனை தருகின்றன இருபத்தி நாலு மணி நேரமும் சுத்தமான ஆக்சிஜனை தரும் மரங்களையும் செடிகளையும் வளர்த்து நலமான வாழ்வு வாழ்வோம் மூலிகை செடிகளையும் காய்கறி செடிகளையும் வளர்த்து பயன்பெறுவோம் சுற்றுச்சூழல் சீர்கிடாமல் பாதுகாப்பது நமது கைகளில் தான் உள்ளன காடுகளை பாதுகாத்தால் புவி வெப்பமயமாதலையும் தடுக்கலாம் அக்காலத்தில் சாலை ஓரங்களில் இரண்டு பக்கமும் புளிய மரங்கள் ஏழுக்காகவும் காற்றுக்காகவும் வளர்த்தார்கள் மரங்கள் தூய்மையான காற்றை தன்பதோடு மண்ணறிப்பையும் நீ போக்கின நாம் அனைவரும் ஒன்றுபட்டு செயல்பட்டோமானால் நிச்சயமாக சுற்றுச்சூழலை நாம் நிச்சயம் பாதுகாக்கலாம் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு நம்ம ஒற்றுமை நீங்கினேன் அனைவருக்கும் தாழ்வு என்ற பாரதியின் அடிச்சு வட்டை பின்பற்றி நல்ல விஷயங்களை தொடர்வோம் நல்வாழ்வு வாழ்வோம் நம்மை சுற்றியுள்ள இடங்களை தூய்மையாக வைத்துக் கொள்வோம் சுகமாக வாழ்வோம் நன்றி வணக்கம் வாழ்க வளக்கம் இதுவரை உங்கள் செவிகளுக்கு தகவல் துணியால் விருது படைத்தவர் தேன்மொழி முத்துக்குமாரசுவாமி